ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் பெய்ரூட் மற்றும் டமாஸ்கஸ் நகரில் முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு பாரிஸ் உடன்படிக்கையின்படி கடைசி பிரிட்டன் படைகள் நியூயார்க் நகரை விட்டு புறப்பட்டன ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு இந்தியாவில் பலத்த சூறாவளி ஏற்பட்டது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 இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சீனாவின் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் ஏற்பட்ட நிலக்கரி சுரங்க விபத்தில் 53 பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இலங்கையை தாக்கிய நிஷா என்ற புயல் காரணமாக 15 பேர் உயிரிழந்தனர் தொண்ணூறாயிரம் பேர் வீடுகளை இழந்தனர் இந்த புயலானது கடந்த 90 ஆண்டுகளில் இல்லாத கனத்த மழையை பொழிவித்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சவுதி அரேபியாவில் ஜட்டா நகரில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளத்தில் நூற்றி இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போனார்கள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட சொகுசு கார்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு கார்ல் பென்ஸ் ஜெர்மன் தொழிலதிபர் ஆயிரத்தி ஆண்டு அகஸ்டோ பினாசே நாட்டின் முப்பதாவது அரசு தலைவர்